ஒன்பது அல்லாகுவின் தூதர் செல்லும் அவர்கள் கூறினார்கள் எனக்கு நரகம் பெரும்பாலோர் காணப்பட்டனர் ஏனெனில் அவர்கள் நிராகரிப்பவர்களாக இருந்த அப்போது இறைவனையா நிராகரிக்கிறார்கள் என கேட்கப்பட்டது அதற்கு நபி செல்லாகும் செல்லும் அவர்கள் கணவனை நிராகரிக்கிறார்கள் உதவிகளை நிராகரிக்கிறார்கள் அவர்களின் ஒருத்துக்கு காலம் முழுவதும் நீ நன்மைகளை செய்து கொண்டே இருந்து பின்னர் அவளுக்கு பிடிக்காத ஒன்றை உன்னிடம் கண்டுவிட்டாளால் உன்னிடம் இருந்து ஒருபோதும் நான் ஒரு நன்மையும் கண்டதில்லை என்று பேசி பேசிவிடுவாள் என்றார்கள் இதை இபன் அப்பாஸ் ரதியெல்லாம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்